அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெல்லி இலந்திய சிமாண்கள் இந்த நாள் சிந்தனை தலைப்பு சமூக பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் செய்தி தாளில் ஒரு தகவல் வெளியானது ஆயுள் கைதி ரொட்டி ரயாற்பவர் ஆகிறார் என்பது அந்த தகவலுக்கு தலைப்பு ஹாச்சிரி படேல் என்பவர் முப்பது வயது இளைஞராக இருந்தபோது அந்த ஊரில் நடந்த கோஷ்டி சண்டையில் ஒருவரை கொன்றதற்காக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அவர் அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் சிறை வாழ்க்கையில் அமிழ்ந்து போகாமல் தன்னை சுற்றியும் என்ன நடக்கிறது என்று படேல் உற்று பார்த்தார் தான் செய்த தவறுக்கு வருந்துதோடு நின்றுவிடாமல் அதை தாண்டி ஏதேனும் செய்ய வேண்டும் என்று எண்ணினார் ஒவ்வொரு நாளும் சிறைச்சாலையில் ரொட்டி தயாரிப்பதற்கு மிகுந்த பிரயாசப்படுவதை கண்டார் நாலாயிரம் ரொட்டிகளை செய்வதற்கு பலர் கூடி பதினைந்து மணி உழைக்க வேண்டியிருந்தது ஒரு நாள் அவர்கள் ரொட்டிகளை தயாரித்தல் அடுத்த நாள் உணவு கிடைக்கும் என்கிற நிலையை கண்டார் படேல் பின்னர் படேல் அவர்களது உடல் உழைப்பை குறைக்கின்ற ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது சின்ன வயதிலிருந்தே சிறிய சிறிய கருவிகளை செய்கின்ற ஆர்வம் படேலுக்கு இயல்பாகவே அமைந்திருந்தது புல்வெட்டிகள் மர அறுப்பான்கள் போன்றவற்றை அவர் தன்னுடைய வயலில் வடிவமைத்திருந்தார் மற்ற மெக்கானிக்கல் பணிபுரிவதை பார்த்து அவற்றை கிரகித்த அடிப்படையில் அவர் பணியாற்றினார் இங்கு சிறையில் மிக குறைந்த உடல் உழைப்போடு ரொட்டிகள் செய்வதற்கு முன் வந்தார் அவருடைய நன்னடத்தின் காரணமாக அவர் பரோலில் ஒரு வாரம் தன்னுடைய கருவிகளை எடுத்து வருவதற்கு அனுப்பப்பட்டார் நாற்பது நாட்கள் தினமும் எட்டு மணி நேரம் வேலை செய்து எளிதில் ரொட்டிகளை தயாரிக்கின்ற மோட்டருடன் இயங்குகின்ற கருவி ஒன்றை அவர் கண்டுபிடித்தார் அந்த இயந்திரம் ஒரு மணி நேரத்தில் நாலாயிரம் ரொட்டிகளை தயாரிக்கின்ற சக்தியை பெற்றிருந்தது விரேயமாகின்ற பத்து சதவீதத்துக்கு கூட மறுபடியும் உபயோகப்படுத்துகின்ற அளவுக்கு அந்த சாதனம் திறன் பெற்றிருந்தது படேல் நான் சிறையில் இருந்து வெளிவந்ததும் இந்த சமூகத்திற்காக பணியாற்ற போய்தேன் என்று பேட்டியளித்திருந்தார் ஆம் நம்முடைய பணிகளையும் சமூக அக்கறையுடன் நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்தி நாம் ஒவ்வொரு நாளும் செயல்படுத்துவோம் சிந்திப்போம் சாதிப்போம் நன்றி